வணக்கம் நற்றனையின் எண்பதாவது அறிவம் அஞ்சல்தலை பதிவிற்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் சோழ நாட்டு மன்னன் ராஜேந்திர சோழனுக்கு உள்ள ஒரு பெரும் சிறப்பு அவன் பல்வேறு உலக நாடுகளை வென்றது தென்கிழக்கு ஆசிய நாடுகள் மீது போர் தொடுத்து அந்த நாடுகளில் தனது புலிக் கொடியை பறக்கவிட்ட மாபெரும் வீரன் இல்லையா அதே போல சுதந்திர போராட்டத்தின் போது நம்மை அடிமைப்படுத்தி ஆண்டு வந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து வாணிபம் செய்த சுதந்திர போராட்ட வீரர் வவு சிதம்பரம் பிள்ளையவர்கள் இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் தமிழர்களின் பெருமையை உலக நாடுகளுக்கு கொண்டு போனதோட வழி கடற்பயணம் ஆமா ராஜேந்திர சோழன் தன் நாட்டுக்கு ஒரு மாபெரும் கடற்படை கப்பல்களும் கடற்படை வீரர்களையும் கொண்ட சேனையை வைத்து கொண்டு தென்கிழக்கு ஆசியாவை ஆண்டான் வவு சிதம்பரம் பிள்ளைவர்கள் தனக்கென்று ஒரு கப்பலை உருவாக்கி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக கப்பல் வணிகம் தொடங்கி அதை நடத்தி வந்ததன் பயனாக கப்பலோட்டிய தமிழன் என்று அழைக்கப்பட்டார் இவங்க ரெண்டு பேரையும் ஒன்று நினச்சது கடல் சார்ந்த கப்பற்படை அப்புறம் கப்பல் வணிகம் கரெக்டு நாம் இன்றைக்கி அறிவம் அஞ்சல் தலையில் பேசி தெரிஞ்சுக்கப் போகிறது சர்வதேச கடற்படை ஆய்வுங்கிற இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிவ்யூ பத்தி. கடல் சார்ந்த நாடுகள் எல்லாத்துலேயும் முக்கியமா அங்கம் வகிக்கிறது அந்தந்த நாடுகளில் இருக்கிற கடற்படைங்கிற நேவி தங்களோட நாட்டை பிற நாடுகளோட ஆக்கிரமிப்பு நடவடிக்கையை முறியடிக்க தேவையான ஒன்றா இந்த படை தேவைப்படும் கடற்படைங்கிறதுல பல்வேறு விதமான கப்பல்கள் இருக்கும் குறிப்பா ஆயுதம் தாங்கிய கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் ரோந்து கப்பல்கள் போர்க்கப்பல்கள் அப்புறம் கடற்படை விமானம் தாங்கிய கப்பல்கள் பீரங்கி போர்க்கப்பல்கள்ட்டு பல விதமாக இருக்கும் போர்க்காலங்களிலும் சரி மற்ற சமயங்கள்லையும் கடற்படை தன்னோட சக்தியை காண்பிக்க அல்லது படை ஆய்வை அவ்வப்போது நடத்தும் பெரும்பாலான உலக நாடுகளும் இதில் கலந்துக்க செய்யும் இந்த மாதிரியான ஆய்வுகள் பக்கத்து நாடுக்கும் பிற நாடுகளுக்கும் ஒவ்வொரு நாடும் தங்களோட கடற்படை தயார் நிலையை மற்ற நாடுகளுக்கு தெரியப்படுத்த உதவும் இந்த மாதிரியான ஆய்வைத்தான் சர்வதேச கடற்படை ஆய்வுன்ட்டு இன்டர்நேஷ்னல் ஃப்ளீட் ரிபியூன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட ஒரு ஆய்வை இந்திய கடற்படை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு விசாகப்பட்டினத்துல நடத்தினாங்க இந்த ஆய்வில் இந்தியாவோட சேர்ந்து 26 நாடுகள் பங்கு பெற்றாங்க வங்காள விரிகோடால நடந்த இந்த ஆய்வில் எழுபத்தி இந்திய கடற்படை கப்பல்கள் பங்கு நம்ம நாட்டோட கிழக்கு மண்டல கடற்படை பலத்தை நிரூபித்தாங்க கடற்படையோட இந்த பெருமையை இந்திய அஞ்சல் துறையும் பங்கேற்கும் விதமாக ரெண்டாயிரத்தி பதினாறாம் வருஷம் பிப்ரவரி ஆறாம் தேதி ஐந்து ரூபாய் மதிப்புள்ள நினைவு அஞ்சல் தலை வெளியிட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒன்றாம் வருடமும் இந்தியாவோட மேற்கு மண்டல கடற்படை மும்பையில் சர்வதேச கடற்படை ஆய்வை மேற்கொண்ட போதும் இந்திய அஞ்சல் துறை மூணு ரூபாய் மதிப்புள்ளோர் நினைவு அஞ்சல் தலையை வெளியிட்டாங்க ஸோ இப்படி இந்தியாவோடய ஒவ்வொரு பெருமைகள்லையும் தன்னோட அஞ்சல் தலைகள் வெளியீடு மூலமாக அரிய பயணியை நடத்திட்டு வருது இந்திய அஞ்சல் துறை மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு அஞ்சல் தலை தகவலோடு நமது அறிவம் அஞ்சல் தொலை பயணத்தை தொடருவோம் நன்றி வணக்கம்